विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமி கமணம் கற்று அஸ்வந்தம் லட்சியோச்சு கோன்வோ விவசம் பகவான் உத்தவர்கிட்ட சொல்கிறார் இந்த உலக வாழ்க்கையில் கூட காரியத்தெல்லாம் பண்ணக்கூடிய கர்த்தா இருக்கானே அவனுக்கும் சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரியலேங்கிறார் அஸ்வாதந்திர்ச லட்சியத்தே ஏதோ ஏதோ ஒரு ஃபோர்ஸுனால் தூண்டப்பட்டு கர்மா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் கீதையில் கூட பகவான் சொல்கிறார் காரியத்தே யவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை இந்த பிரகிருத்தியோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சு பிரகிருத்தியை நாம் சரியானபடி ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னால் நம்ம பிரகிருதிக்கு அடிமையாகிட வேண்டியதுதான் நம்முடைய உடம்பு மனசு ஆஷாபாஷங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிறது ஆகையினால கர்மணாம் கர்த்துகு அற்றாப்பின்னா அஸ்மின் தேகே அஸ்மின் ஜென்மனி மனுஷ ஜென்மனி அப்பி மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த கர்மா பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது கர்த்திருவம் போக்திருத்தம் ஞாத்திருத்துவம் எல்லாம் இருக்குது எல்லா சரீரத்திலையும் இருக்கிற ஜீவர்களுக்கு போக்திருத்தம் மாத்திரம்தான் இருக்குது மனுஷனுக்கு மாத்திரம்தான் அறியக்கூடிய தன்மை அதாவது நோவர்ஷிப் டூவர்ஷிப் எல்லாம் வெறும் என்ஜாயர்ஷிப்புங்கிறது எல்லா சரீரத்திலையும் இருக்கிற ஜீவன்களுக்கு காமன் பொதுவானது ஆனால் இந்த புரிஞ்சிக்கிறது வேலை பண்ணுறதுங்கிறது மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆனால் அதுவும் ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸில் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறார் பகவான் அதை நாம் கவனித்து அதை சரிப்படுத்தணும் அஸ்வாதந்திர்ச்ச லட்சியத்தே சுவாதந்திரம் இல்லை பரதந்திரம்னு அர்த்தம் இந்த பிரகிருதிக்கு வசப்பட்டு கர்மா பண்ணிகிட்டே இருக்கான் சாஸ்திரத்துக்கிட்ட போனால் தான் ஓரளவுக்காவது கட்டுப்பட முடியும் சாஸ்திரத்துக்கு ஒரு விவஸ்தே இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் போயின்னு இருப்பான் அப்படின்னு அர்த்தம் போக்துஷ்ட சுகதுக்கோஹோ சுகதுக்கத்தையும் அனுபவிக்கிறான் ஆஹா கர்மாவிலையும் சுதந்திரம் இல்லை அனுபவிக்கிறதுலேயும் சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் துக்கத்தை தவிர்க்க முடிகிறது இல்லை சுகத்தை ஆசைப்படாமல் இருக்க முடியல சுகத்துக்கு ஆசைப்படாமையும் இருக்க முடியல துக்கத்தை வேண்டான்னு சொல்லி விடவும் முடியலை அனுபவிக்க வேண்டியிருக்கு ஆ ஆசைப்படவும் வேண்டியிருக்கு துக்கத்தோடு சுக்கத்தை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கு சரி இதெல்லாம் விட்டுட்டு நீ மாட்டுக்கு பேசாமல் இருக்கப்படாதா அப்படின்னு கேட்டால் அந்த உலகம் வந்து இந்த அதாவது சொல்கிறார் கஹா அன்வர்த்தகா விவசம் பஜேத் யார் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு இழந்து விடுபட முடியும் கஹா அன்வர்த்தகா விவசம் பஜேத் எந்த விஷயந்தான் மனுஷனை விட்டு வைக்கிறது சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட்ஸை நம்மளை ரிலீஸ் பண்ணுமா நம்ம தான் ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் வரணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம ஆப்ஜெக்டுக்கெல்லாம் நம்ம வசப்பட்டுருக்கோங்கிறது எந்த விஷயமாவது மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தா சுகத்தை கொடுக்கலை துக்கம் கலந்த சுகத்தை தான் கொடுக்கறது மனுஷனுக்கு இந்த விவேக்கம் இல்லை என்ன பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சாஸ்திரத்தை சார்ந்து வாழ தெரியலை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம் ஆகவே எல்லோரும் கர்மாவுக்கும் கர்ம பலனுக்கும் உலக விஷயங்களுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் சிந்தித்து முயற்சி பண்ண வேண்டும் என்பது விஷயம் அராபி கர்மணாம் கர்த்து அஸ்வாதந்திர்ச லக்ஷியத்தை போக்துஷது எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோ